வணக்கம் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றனையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாகாணத்தில் கருணை கொலை சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இரண்டு நான்காவது தேசிய யோகா ஒலிம்பியாட் புதுடில்லியில் நடைபெற்றது மூன்று இருபதாவது நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் மேம்பாட்டு கவுன்சிலின் கூட்டம் புதுடில்லியில் நடைபெற்றது இனி இன்றைய நட்டணை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று தமிழகத்தில் ரயில் நிலையங்களின் எண்ணிக்கை எவ்வளவு இரண்டு ஸ்லட்ஜை போக்குவரத்துக்காக பயன்படுத்தும் பகுதிகள் எது மூன்று இந்தியாவின் மிக நீளமான ரயில் நிலையம் எங்குள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி